வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் மோடியின் பலமான தலைமையில் நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஊராட்சி சபை கூட்டம் நிறைவுற்ற நிலையில் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று மக்கள் திமுக மீது கோபமும் வருத்தமும் கொண்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தலைமையிலான கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அமமுக துணை பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புவதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தெரிவித்துள்ளார் பிரேக்கிங் செய்திகளால் பெண்களின் சீரியல் மோகம் குறைந்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது டாஸ்மாகில் மதுபானம் வாங்க ஏன் ஆதார் கார்டை கட்டாயமாக்கக் கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய செய்திகள் நமது விமானப்படையினரின் துணிச்சலான தாக்குதல்களால் எதிரிகள் நிலைக்குலைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கேரளாவில் இருக்கும் பெரியாறு அணையில் யானைகள் நீந்தி மகிழும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வலிமை சூழ்ந்தவர்களாக இருப்போம் என்று பொருள்படும் ரீதியில் இந்திய ராணுவம் கவிதை ஒன்றை தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது பாகிஸ்தான் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளதற்கு இந்திய திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இறந்த வீரர்களின் படங்களை வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து அரசியல் லாபம் தேடுகிறார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட ஆரம்பித்துள்ளனர் இந்தியாவை ஆயிரம் துண்டுகளாக்க நினைத்த பாகிஸ்தான் மீது ஆயிரம் குண்டுகள் போட்டது சரியான செயல் என்று தாக்குதல் குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் பாராட்டு தெரிவித்துள்ளது பாதுகாப்பிற்காக நாங்கள் பதிலடி கொடுக்க எங்களுக்கு முழு உரிமையும் உள்ளது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மொஹித் குரேஷி தெரிவித்துள்ளார் வடகொரிய அதிபர் கிம்சாங் உன் இரண்டரை நாட்களாக நான்காயிரம் கிலோமீட்டர் ரயிலில் பயணம் செய்து நேற்று வியட்நாம் வந்தடைந்தார் அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது பாகிஸ்தானின் கைபர் பந்துன்வாகா பால்கோட் பகுதியில் தீவிரவாதியினர் முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் முன்னூறு தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தவறான கொலை குற்றச்சாட்டிற்காக முப்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவருக்கு இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலரை நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தை சரிந்துள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போது உள்ளதைக் காட்டிலும் 12 சதவிகிதம் அளவுக்கு உயரும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் இன்கார்பரேஷன் நிறுவனம் கணித்துள்ளது பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரூபாய் 234 கோடிக்கான ஆர்டரை இஸ்ரேலை சேர்ந்த எல்பெர்ட் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் எல்லாப் லிமிடெட் என்ற நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் இரண்டாவது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி பெங்களூருவில் இன்று நடக்கிறது இந்தியன் வங்கி மத்திய விளையாட்டுக் குழு சார்பில் இந்தியன் வங்கி கோப்பைக்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டி சென்னையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் விமானப்படை வீரர்களை வெகுவாக பாராட்டியுள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்தர் சேவாக் இங்கிலாந்து கோப்பை அணியில் ஜோப்ரா ஆர்சரை சேர்ப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் டிரைவர் பேலிஸ் கூறியுள்ளார் திரைச்செய்திகள் பிரியதர்ஷினி இயக்கத்தில் நித்யா மேனன் நடிக்கும் ஜெயலலிதாவின் வாழ்க்கை திரைப்படமான தி அயன் லேடி அடுத்த வருடம் பிப்ரவரி இருபதாம் தேதியன்று வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தின் தொடக்க நாளன்று எட்டு தமிழ் திரைப்படங்கள் வெளிவர தயாராகியுள்ளன ஓவியா நடித்துள்ள நைன்டி எம் எல் சேரன் இயக்கியுள்ள திருமணம் சாருஹாசன் நடித்துள்ள தாதா எயிட்டி உட்பட எட்டு திரைப்படங்கள் வெளிவரவுள்ளன இந்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கிரீன் புக் ரோமா பிளாக் பாந்தர் ஆகிய படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் தனது டுவிட்டர் பக்கத்தில் எனக்கும் ஒருநாள் ஆஸ்கர் விருது கிடைக்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று தனது முப்பத்தி திருமண ஆண்டை கொண்டாடினார் சமூக வலைதளங்கள் வாயிலாக ரஜினிக்கும் லதா ரஜினிக்கும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனா்